வசிக்கும் இடத்தை நீங்கள் அடையும் வரை அசர தொழ வேண்டாம் என்று கூறினார்கள் வழியிலேயே அசர நேரத்தை அடைந்தோம் பனு குரையில கூட்டத்தினர் வசிக்கும் இடத்தை அடையும் வரை நாம் அசர்தொழ வேண்டாம் என்று சிலர் கூறினர் வேறு சிலர் இந்த அர்த்தத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறவில்லை எனவே நாம் தொடுவோம் இன்னனர் இந்த விஷயம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர்களில் எவரையும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறை கூறவில்லை